வணக்கம் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கோல்டன் ஷேர் எனப்படுவது பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அரசாங்கத்தின் பங்கை குறிப்பதாகும் இரண்டு வேர்ஹவுசிங் எனப்படுவது அதிக உற்பத்தியை இருப்பில் வைத்திருப்பதை குறிப்பதாகும் மூன்று முதலாம் மகேந்திரவன்மனால் நிறுவப்பட்ட நகரத்தின் பெயர் மகேந்திர வாடி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று சுதந்திர போரின்பொழுது அமெரிக்காவில் எத்தனை காலனி காலனி நாடுகள் இருந்தன இரண்டு எந்த ஆண்டு தைமோர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார் மூன்று சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்